முன் புரிந்தால் மந்தம் செய்யும் மருவமோ விடயத்தின்கண் மற்றதே நஞ்சினை போல் புரிந்திருக்க விஷயங்களிலே விஷத்தை போல விஷயம் விஷம் யா எழுத்தம்னா விஷமாயிரும் நஞ்சினை போல் விரதியை திடமாய் செய்து வைராக்கியத்தை செய்து விடுத்திடும் பந்தன் என்றும் அப்போது அந்த வைராகம் தீரமாக இருந்தால் பந்தத்திலிருந்து விடுபடும் வைராகந்தான் முக்கியம் ஆசை என்பது உலகப்பொருள்களில் வைக்கக்கூடிய ஆசையை அது இறைவனின் வைக்கணும் இறைவன் பால் வைக்கக்கூடிய ஆசை இருக்குது பந்தத்துக்கு விரிஞ்சு விடுபடலாம் வைகை பொருளில் வைக்கக்கூடிய ஆசை இருக்குது அது பந்தத்தை உண்டாக்கும் வழி என்னன்னு சொன்னாக்கா வைராக்கியம் பிரதானம் ஆசையை மாற்றி அமைக்கணும் ஆசையை விட முடியாது மடை மாற்றம்னு இருக்கிற தண்ணியை விவசாயி நிறுத்தறதில்லை திருப்பிடுறது திருப்பிட்டால் அது பாட்டுப்பா எல்லா இடத்துலையும் தண்ணி திருப்பினால் அங்கே நிறையுது அப்படி போல் இந்த ஜீவனானவன் இந்த மனம் அடங்கணும்னு சொன்னால் வைராக்கியம் ஆசையை வெல்லணும் அப்போ ஆசையை ஜெயிக்க முடியுமான்னா ஆசையை ஜெயிக்க முடியாது மாற்றி அமைக்கலாம் இளன்பால் மாற்றி அமைக்கலாம் பக்தி மார்க்கம் ஞானமாக அதிஷ்டானத்தில் ஆசை வைக்கலாம் ஆக ஆசை அபிமானம் இல்லைன்னு சொன்னால் விவகாரமே கிடையாது அப்படி அபிமா அதிஷ்டானத்தில் ஆசை வைக்கும்படியாக பழகணும்ன்னா திருவண்ணாதியில் விவரம் உண்டாகும் திருவண்ண நித்தியாசனம் அப்புறமா தற்பத்தொம்பது விசாரணம் இதெல்லாம் உண்டாகும் இன்ன அவரம் உண்டாக ஆசையை வைக்கிறேன்னு சொன்னால் அதனால் ஆசையில் ஆசைவிக்காம அதிஷ்டானத்தில் ஆசை வைக்கணும் அப்படி செய் செய்கிறதுனால என்ன லாபம்னு சொன்னால் இதுதான் அந்த பந்தத்திலிருந்து விடுபடலாம் இல்லைன்னா விடுபடறதுக்கு மார்க்கம் இல்லை அதனால தான் சொல்கிறேன் விரும்பணம் தேகமாதி விதமாம் உடையத்தின்கண் புடலுக்கு ஆசையை முன் புரிந்ததால் பந்தம் செய்யும் பந்தத்தை விடணுமென்னு சொன்னால் இந்த ஆசை இங்கே லௌகிக ஆசையில் எடுத்து ஒரு பக்தி மாரத்தில் உபாசனா தெய்வத்தை முழும முழுமையாக நம்பணும் இல்லைன்னா ஞானமாரத்தில் அகண்டாதாரத்தை நம்பணும் அகண்ட பாவனை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி ஏற்படுத்தி கொண்டால் தான் அதுக்கு வைராக்கியம் வேணும் இந்த பந்தத்திலிருந்து விடுபடலாம் ஆகவே பந்தனேருந்து விடுபடணும்னு சொன்னால் ஆசை வேணும் எதில் ஆசை சொரூபத்தில் ஆசை இருக்கணும் சொரபத்தில் ஆசை எவ்வளோக்கோளும் இருக்கோ அவ்வளவுக்கோள் லௌகியத்தில் ஆசை தான் குறைஞ்சிடும் அப்படி குறையும் போது பத்திரத்தை விடுபடலாம்னு சொல்லப்படும் பெருகிய கயிற்சாலாவை பிணிப்பதும் இடுவதும் போல் திருவித குணங்கடம் திறமையார் ஜீவனு கெங்கு ஒரே தரு மனது தானே உபயமும் செய்வதாலே பரவிய பந்தமோச்சம் படைப்பதற்கேது விவேக சொடாமில்ல இருநூத்தி ஓராது பாட்டு இப்போது இந்த மனதை பற்றி சொல்லிட்டு வருவார் மனோமய கோஷம் நூற்றி தொண்ணூற்றி நாலாம் பாட்டிலிருந்து இந்த மனது தான் பந்த மோட்சத்துக்கு ஏதுன்னுட்டார் பந்தமும் மனதுக்கு தான் மோட்சமும் ஆத்மா கிடையவே கிடையாது ஆனாலும் அஞ்ஞானத்தினாலே அவரத்தினால் மறைக்கப்பட்டு நான் பந்தப்பட்டவன் என்று விவகாரம் நடக்குது அதன் பிறகு ஞானம் வந்த பிறகு நான் முச்சி அடைந்தேன் என்று சொல்கிறேன் அந்த மனதினுடைய பந்தத்தை தன்மேலே ஏற்றி கஷ்டப்பட்டு அப்புறம் குரு அடைந்து சிவனாதிகள் செய்து ஞானம் பிறகு அந்த மயக்கம் நீங்கின பிறகு நான் முத்தன் என்ற பாவனை ஏற்படுகிறது அது மனதுக்கு முத்தி பாவனை ஏற்படுது அது ஜீவனும் அதில் சம்பந்தப்பட்டதுனால நான் முத்தன் சொல்கிறோம் மனது தான் காரணம் அதாவது அது மனமானது பந்தம் அடைகிறது தான் முத்தி அடைகிறது தான் அதை ஜீவன் அறிமானத்தினாலே நான் பந்தப்பட்டேன் என்று மித்தியடைந்தேன் சொன்னால் அர்த்தம் சொல்கிறார் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு சொல்லிட்டு போகிறார் பெருகிய கயிற்றால் ஆவை பலம் பொருந்திய கயிற்றினாலே ஆவை பசுவை பிணிப்பதும் விடுவதும் போல் கற்றாங்க அப்புறம் எழுத்து விட்டுறாங்க அப்படி போல் திருவித குணங்கள் தம்மில் சத்வராஜஸ்தமஸ்தின்னு சொல்லக்கூடிய மூன்று குணங்களில் மூணு திறமை திறமையால் அதில் சாமர்த்தியத்தினாலே ஜீவனுக்கு இது அந்நான காலத்தில் உள்ள ஜீவனுக்கு உறை தரு மனது தானே இந்த அத்தியாசத்தில் சொல்லப்பட்ட இந்த மனமானதே உபயோகமும் செய்யும் பந்த கொடுக்கும் பரவிய பந்த மோட்சம் படைப்பதற்கு இதே முத்தி பந்தத்தை கொடுத்து முத்தி அழகு சேர்ந்து மூணு குணங்கள் அதை பற்றி இன்னும் அடுத்த பாடல விளக்கமாக சொல்லுவார் இது தமோ ரசகுணங்கள் இசைந்துதான் மலினமாகி திதமுரு பந்தவேது திகழ்த்திடம் சத்துவார்த்தை அனுசரி அனுசரித்து நுர்மலா வடிவமாகி ஐசையா முத்திவேது வாயிடம் அணைந்தான் முன் பாட்டில் முக்குணங்கள்னாலே பந்தமாட்சி பண்ணார் எந்த குணத்தினாலே பந்து எந்த குணத்தினாலே முத்தி வந்து விளக்கிறார் இது இந்த மனமானது தனோரச நிறைந்து பிரஜோகணம் தமோகணம் தமோகணம் தோம்பல் நிதிரை மயக்கம் இதெல்லாம் உண்டாக்கும் பிரஜோகணம் காமக்ரோத அதை உண்டாக்கும் அடுபட்ட குணங்கள் சம்மந்தப்பட்டு மரணமாகி களங்கமடைந்து இதம் ஒரு பந்த வேது பந்தத்துக்கு ஏதுவாக உண்டாக்குமது இதுதான் ரஜோக தமவனங்களெல்லாம் பந்தத்துக்கு ஏதுவாக்கும் எதனாலன்னு சொன்னால் உலக விவகாரங்கள் எடுத்துக்கொண்டு போகிறது ரஜோணம் அது விவகாரங்களில் மயங்கிறது அதில் விஷயங்கள் கிரகிக்கும் சாமர்த்தியமின்மை சோம்பல் இதெல்லாம் சம்பவன வேலைகள் அதனால் பந்தம் வந்தது இப்போ வந்து நீக்கிறது எதுன்னு சொன்னால் நிதமும் நாள்தோறும் ஈது அனுசரித்து இதை சத்து வத்தேன்னா சத்துவகுணம் இருக்கு அதை அனுசரித்து அதை நாம் சகாயமாக கொண்டு நிருமலாக வடிவமாகி குட்டமற்ற வடிவமாக அதிஷ்டான செய்தெனும் இந்த பாவனை கொண்டு அதிசய முத்தி ஏது ஆகிவிடும் அந்த குணத்தை கொண்டு அதிசயத்தக்க முத்திக்கு அது காரணமாக இருக்கிறது அனக மைந்தா ஏ பாவமற்ற சிஷனே இதுதான் முக்குணங்களாலே வரக்கூடிய லாபங்கள் முக்குணங்களில் ரெண்டு குணங்கள் நமக்கு விரோதம் ஒரு குணம் தான் சாதகம் சாதகமாகிய சத்து குணத்தை அனுசரிக்கணும் அதை ஆதரிக்கணும் அர்த்தம் அதை ஆதரிச்சாக முக்கிய கிடைக்கும் உதாசனைப்படுத்தினா பந்தந்தான் உண்டாகும் அஞ்ஞான காலத்திலே சத்து குணத்தை முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை மக்கள் மூட்சி அபியாச காலத்தில் சத்து குணத்தை முக்கியம் கொடுத்து தமிழ ஜனத்துக்கு உதாசனப்படுத்துகிறாங்க இதுதான் காரணம் அதாவது கதை சொல்லுவாங்க ஒருவன் வழிபோக்கன் பொருள் கொண்டு போகிறான் இப்போ மூன்று திருடர்கள் வழியில் இருந்து கொண்டு சேர்ந்து பறிச்சுட்டாங்க பறிச்ச பிறகு பார்த்தாங்க இவனை விட்டவன்னா ஊருக்கு போய் சேர்ந்து நம்மளை கண்டுபிடிச்சிருவான் கட்டி போட்டு போயிடுவான்னு கட்டி போட்டாங்க கட்டி போட்டு மூணு பேர் போயிட்டாங்க அது ரெண்டு பேர் பணத்தை எல்லாம் பங்கு போட்டு போயிட்டாங்க ஒருத்தன் போயிட்டு முன்ன திரும்பி வந்தான் வந்து பார்த்தேன் பாவம் அவங்க ஊருக்காவது அனுப்பிச்சிடுவோம் எப்படியோ பிழைச்சி போகட்டோம் அப்படின் சொல்லி கட்டாகவுத்து வீட்டுக்கிட்டு போய் காடு எல்லையில் கொண்டு போய் இந்தாப்பா இல்லை இந்த வழி போனால் நீங்கள் ஊருக்கு சேரலாம் வலி கட்டிவிட்டு வே போனோம் போனான் அப்போ சொல்கிறான் திருடலுக்கு ரொம்ப நல்லவனாக இருக்குது எங்கள் வீட்டுப்பா அவன் தங்கிட்டு ரெண்டு நாள் தங்கிட்டு போகலாம் வீட்டுக்கா நாங்கள் வந்தால் போகிறதுக்காக பிடிச்சிக்குவோம் ஐயா நான் திருடேன் இப்போ நல்ல குணம் இருக்கியா எங்களுக்கு என்ன பண்ணுறது தொழில் அப்படி என் ஜீவனோபாயத்துக்காக தேடகள் இருக்குது அப்படின்னா அப்போ சரி நான் போன பிறகு நினைச்சான் அடையப்பா மூணு தேடலாம் நல்ல திடாக இருக்கான்னு நினச்சான் நல்லவனாக ஆனால் வீட்டுக்கு வரமாட்டேங்கிறான் அப்படி போல் ராஷ்டாந்தத்தில் மூன்று குணங்கள் மூணு திருடல்கள் தான் ரஜகுண தாமகுணங்கள்லாம் நம்மளை மந்தப்படுது கட்டி போட்டுச்சு கட்டி போட்டு நம்மளுடைய ஆத்மலாபத்தை ஆத்மானந்தே பக பிரிச்சுக்கிட்டது அப்படி பிரிச்சு போகுது எப்படி கூட்டிகிட்டு போனதோ அதே போல் இந்த சத்தகுணம் அவன் சித்தகுணம் தேடல் கூட்டி போனானா அப்படி இந்த சத்துகுணமானது நம்மை கட்டு அவுக்குது பந்தத்துலேருந்து விடுபட செய்து கூட்டிகிட்டு போ சிவண மனாதிகள் கூட்டிகிட்டு போய் சச்சில் சேர்த்து விடுது அதன் பிறகு இதே வழி இதே பிடிச்சிக்கோ ஊருக்கு போய் சேரலான்னு அப்போ நீ அவன் பக்கத்து விரப்பான்னு ஆனும் கேட்டாக்கா சத்துகுணம் சொல்லுது நான் பிரம்மசுரவத்தை முன்னால் நிற்க முடியாது ஏன் நான் மாயை சம்பந்தப்பட்டவன் மாயை முக்குணங்கள் நான் ஒன்று இருக்கும்போது பிரம்மத்துவரும் சம்பந்தம் இல்லை வழிகாட்டியாச்சு தளத்துக்க மூணு பேர் திடவில் தான் மூணு பேர் தள்ள வேண்டியது தான் ஆனாலும் உன்னைக்கு நல்ல வழிகாட்டிவிட்டேன் போயிடும் அப்படின்னா அதுபோல சத்து குணமாக வழிகாட்டுமா அதான் சொல்கிறார் சமூக ராஜாவை நம்மளை பந்தப்படுத்தும் சொத்து குணம் பந்த விடுவிக்க செய்யும் ஆனாலும் அதுவும் நம்ம கூட வரதில்லை இப்போ என்ன செய்யணும் வழிகாட்டி போயிடும் அதுபோல பந்த நீக்கத்துக்கு சத்து அவசியம் தேவையின்னு சொல்கிறான் இந்த பாட்டில் கோதிலா விவேகத்தாலும் குறைவிலா விரதியாலும் இதுதான் சுத்தமாகி இன்ப வீட்டின் பொருட்டான் புத்திமானாய் அமைந்துள்ள முற்றுவானோன் ஓதுமை விரண்டையும் உரமதாய் அடைய வேண்டும் மீண்டும் சொல்றார் இருநூத்தி மூன்றாவது பாட்டு கோதிலா விவேகத்தாலும் விவேகம் இருக்கணும் அது கோதிலாக விவேகம்னா சுட் குற்றமற்ற விவேகம் அது என்ன குற்றமற்ற வேகம் அப்படின்னா அவதி பிரிந்து வந்தால் இருக்கும் எது சுரூபம் அவதி நாலு தாண்டி இருந்தால் அது தீவிரமான விவேகம் அது எந்த விதமாக குற்றம் இருக்காது ஒன்று ரெண்டு மூணு இருந்தால் கொஞ்சம் குற்றம் இருக்கத்தான் செய்யும் அய்மானங்கள் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற கருத்து அவை பிரிந்த வந்த விவேகத்தாலும் குறைவிலாக விரதியாலும் குறை இதே அதே வந்த விதாக்கி இருக்கணும் இல்லைன்னாலும் கூட ஏசுவருவம் காரியமாக கூட இருக்கலாம் கொஞ்சம் குறைஞ்சாலும் பரவாயில்ல விவேகம் தான் கூட இருக்கணும் அப்படிப்பட்ட குறை விழா விருதியாலும் இதுதான் சுத்தமாகி ஏது ஒன்று சொல்லப்பட்ட இந்த மனமானது தூய்மையடைகிறது செத்து குணம் தீவிரப்படும் ரஜகுண சம்பவ குணமாகி அசுத்தங்கள் போகும் போன பிறகு இன்ப வீட்டின் பொருட்டாம் இதாக முத்தி அடையிறதுக்கு அந்த முத்தி எப்படி இருக்குது சதற்கு பரமானந்தான் பிராப்தி அந்த இன்பவிய அடையும் பொருட்டு இது தேவைப்படுகிறது அதனால் புத்திமானாய் அமைந்துள்ள மூச்சுவானோன் மோசீச்சை கொள் தீவிரமாக கொண்டிருக்கின்ற புத்திமானாக இருக்கின்ற அவன் ஓதும்யு இரண்டையும் மேலே சொல்லப்பட்ட விவேக வைரகல்ல கூடிய இந்த இரண்டையும் முன் முதலில் உறமதாய் இதே சாதனங்களில் திடம் விவேக வைராக்கியத்தை திடமாக சம்பாதிக்கணும் ஏது வரைக்கும் சம்பாதிச்சா ஒரு கால் பாகம் கிடைக்கும் ஸ்வரூபம் ரெண்டு ரெண்டு பாகம் காரியம் மூன்று பாகம் அவதி என்ன நாலு பாகம் சம்பாரிச்சாது தீவிரமான அதிகாரின்னு அர்த்தம் தீவிர அதிகாரி அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் ஏதுவாக சம்பாதிக்கணும் அது கூட இல்லைன்னு சொன்னால் அது ஏது சம்பாதிக்கிறதா முயற்சியாக பண்ணணும் அப்போ தான் மூச்சுத்தன்மை இருக்குதுன்னு அர்த்தம் காளான முதல் பூமி கை வந்தால் முத்தியும் கைவந்ததாம முதல் பூமி கிடைப்பதே வருத்தம்தான் முதல் பூமி கிடைக்கவே பெரிய சீரமம் ஏன் அப்படின்னு சொன்ன இந்த ரஜோண தமோகணங்கள் நம்மளை வர்றதில்லை பந்தப்படுத்து முதல் பூமியும் கிடைக்க போகுது அப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது தடுத்துருது இல்லை அங்கே நூறு பேர் மேலே வந்திருப்பாங்க தடுத்துருச்சு இல்லை எல்லாம் போயிட்டாங்கல்ல ஏன் வேறு அந்த பூமி கூட இல்லை அவங்களுக்கு எப்படி இருப்பாங்க சொல்லுங்க போயிட்டான் ஒரு கால் பூமியாவது சம்பாதிக்கணும்னா அரிக்கா பூமி கூட இல்லை அவங்ககிட்ட எப்படி போயிட்டாங்க மற்றவன் பற்றி பேச்சில்லை அவங்களுக்கு உள்ளே வரலேன்னு வச்சுக்கோங்க அவங்கள பற்றி நான் பேசக்கூடாது வந்தவர்களில் ஒரு அரிக்கா பூமியாவது இருந்திருந்தால் தொடர்ந்து அது கூட இல்லை விஷய பூமியும் கூட இருக்காது இன்னும் கூட கம்மி அதான் வர மாட்டேங்க இதுக்கு நேரம் இல்லாமல் இல்லை மனமேனும் பெயருடைத்தாய் மகத்தான புலியொன்றிருந்த கணமுரு விடயமென்னும் கானக தேசத்தின் கண் அணுதனும் சஞ்சரிக்கும் அவளால் அத் தேசத்தில் அனிசமும் நன்மு மூச்சு அற்பமும் அணுக வேண்டான் அடுத்தங்களா பாட்டி அது சொல்றார் உருவப்படுத்துகிறார் புலியாக மனமெனும் பெயருடைத்தாய் மகத்தான புலி ஒன்றினர் இந்த புளிக்கு மனம் இந்த மனதுக்கு ஒரு புளி என்று இப்படி பேர் வைக்கிறார் இந்த புளி ஏன் நான் புளி முமர்கடையது அது பிற உயிர்களை கொன்று சாப்பிட்ற சுபா உண்டு சைவம் கிடையாது அசைவம் முமர்க்க முடியாது அதோட கொன்றாக்க ஒரே சாப்பிடாது ஒரு புதல்ல பழைச்சி வச்சுட்டு மறைச்சி வச்சுட்டு மறுநாளும் சாப்பிடணும் புளிக்கணுமா கொஞ்சம் நாற்று நாளாக சாப்பிடுமா அப்படி ஒரு குணம் உடையது அதுபோல் இந்த மனமும்ம்சம் பண்ணிதான் வாழணும் ஆசைப்பட தமவனும் மனசு இம்சம் பண்ணாமல் இருக்காது இம்சம் பண்ணாலும் நம்ம சுகம்னு கருது அதனால மனமெனும் பெயருடைய மகத்தான புலி ஒன்று ஒன்றுன்னா சமானமில்லாத புலி இந்த புலிக்கு ஈடாக எந்த புலியும் செய்ய இந்த கணவரு விடயமென்னும் காணக தேசத்தென்கண் விடயம் இருக்க இதுதான் கானகம் இதுக்கு விஷயங்கள் சத்த பரிசா பார சக்தம்னு சொல்லக்கூடிய அஞ்சு விஷயங்கள் தான் இதுக்கு காடு அது தீனி கொடுக்கக்கூடிய காடு அது தேசத்தின் இடத்துல அனிதனும் சஞ்சரிக்கும் பசிக்காக நாள்தோறும் திரிந்து கொண்டிருக்கும் அதனால் இருக்கிற காரணத்தினாலே அத் தேசத்தில் அந்த விஷயங்களாகிய தேசத்தில் அனிசமும் தொடர்ந்து நன் மூச்சு மூச்சுக்கல்ல சிறந்தவர்கள் அற்பமும் அணுக வேண்டாம் அதை போகவிடாது அப்படின்னா என்ன அர்த்தம் விசேஷங்கள் ஆசைப்படப்படாதுன்னு சொல்கிறார் இது மனசான விசேஷத்துக்கு நாளும் ஒரு மயக்கம் ஒரு கவர்ச்சி அது விசாரணை பண்ணி பார்த்தா என்னது புரியல அது ஒரு கவர்ச்சி இருக்குது ஒரு விஷயங்கள்ல அது என்னதான் விசாரணை பண்ணி பார்த்தாலும் அந்த கவர்ச்சியானது எப்படி வந்தது ஏன் வந்தது எல்லாம் கண்டுபிடிக்கவே முடியல அது அனுச்சின்னு பேர் என்ன தான் சொல்ல முடியும் அந்த கவர்ச்சிக்கு இல்லை விசாரம் கொஞ்ச நாள் விடுபாடு ஆகிடும் அடையும் விசாரம் பண்ணேன்னா கவர்ச்சிக்கு அடிவேப்படுறது காரணம் அதுதான் ஏதோ விதமாக மயக்கடி மனதை அது என்னன்னு புரியலை விஷமும் நன்மும் அற்பமும் அணுக வேண்டாம் இப்போ என்ன பண்ணுறது நமக்கு எது தேவையோ அதை வச்சுக்க வேண்டியது தான் மயக்க வேண்டாம்ங்கிறது கவர்ச்சி வேண்டாம் தேவையானது வச்சுக்க வேண்டியது தான் ஆகவே சாணி பூச்சிக்கிட்டு போய் கட்டிக்கிட்டு போகிறதுன்னு அர்த்தமில்ல சாணி பூச்சிட்டு போகிறதா அழகு பார்ப்பறான்னு சொல்கிறாங்க சாணி கொண்டாப்பா பூச்சிகிட்டு போகலான்னு சொல்கிறதா முன்னைய தோலம் சோக்க முதலிய விடயம் யாவும் வண்ண ஆச்சிரமமா வகுப்புட நூடல்கண்மும் துண்ணிய குணங்களே தொடர்பய நிவை அனைத்தும் மனம் இதே படைக்கும் என்றும் இருநூத்தி பாட்டு மீண்டும் சொல்றார் முன்னிய தோளம் சூக்குமம் முதலிய விடயம் யாவும் எல்லோருக்கும் முதலிலே தோற்றுவது சோழதம் விசாரதிஷ்டிக்கு சூக்குமம் முதலிய சொல்லதினால அதெல்லாம் பார்த்துக்கணும் விடயம் யாவும் அதாவது இந்த தோளசூக்கியமே முதலிய விடயங்கள் விடயங்கள் தூளமாக தெரியும் சூட்சமாக தெரியும் இது அனைத்தும் அதோட வர்ணங்கள் பிராமண சத்திர வைசுத்திரன் என்று சொல்லக்கூடிய வர்ணங்கள் ஆசிரமங்கள் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் ஆனப்பிரதம் சன்னியா சொல்லக்கூடிய ஆசிரமங்கள் வர்ணங்கள் தாயை பொறுத்து நிர்ணயம் பண்ணுறது ஆசிரமும் மனதையும் பொறுத்து நிர்ணயம் பண்ணுறது மனபரிவாகம் அது அது நாலா வர்ணங்களுக்கும் இந்த நாலு ஆசிரமங்கள் பொருந்தும் ஆசிரமம் ஆதி சொன்னதாக எல்லாம் ஜேர்த்திக்கணும் வகுப்புடன் அந்த தொகுப்போடு உடல் உடலம் அதாவது சரீரம் கர்மம் சரித்திரம் மூலமாக விவகாரங்கள் துண்ணிய குணங்கள் அது பொருந்தியிருக்கின்ற குணங்கள் ஏது இதை காரணம் தொடர் பயன் இவை அனைத்தும் அதன் தொடராக வரக்கூடிய பிரயோஜனங்கள் பயன்கள் விவகாரத்தில் அவர் பயன் வரும் அனைத்தும் மன்னிய ஜீவனுக்கு நிலை பெற்ற ஜீவனுக்கு மனம் இதே படைக்கும் என்றும் படைக்கும் மனம் என்று சொல்லக்கூடியதுதான் படைக்கும் வர்ணாசிரமங்கள் மனம்தான் காரணம் நான் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று சொல்கிறதெல்லாம் மனசு தான் சரீரம் என் சரீரம் பருத்தது இழைத்தது கட்டியன் நட்டேன் மனம்தான் சொல்கிறது வருணங்கள் அப்புறம் ஆசிரமங்கள் கிரகசன் பிரம்மச்சேரி கிரகசன் மனப்பரம் சன்னியாசி என்று பெருமை அடைச்சிக்கிறது கர்மங்கள் இவ்வளோ கர்மம் பல்லவ கர்மங்கள் இதெல்லாம் செய்யறதில் மனசு தான் காரணம் ஆகவே இவ்வளவும் காரணம் ஜீவனுக்கு செய்ய இடம் கொடுக்கறது மனசு தான் ஆகவே மனம் என்று சொல்வதற்கே மகத்தான சக்தின்னு சொல்லுவாங்க வலிமையான எதனால மாயினுடைய அம்சம் அது அந்த மாயினுடைய அம்சத்துக்கு அந்த மயன் சாமர்த்தியம் எல்லாமே அடங்கியிருக்கும் ஒரு ரெண்டாவது குழம்புல ஒரு சொட்டு குழம்பு எடுத்தாலும் கூட அது ஊக்குலிவுக்காரன் போகணுமா தெரியும் ஒரு பண ஒரு சோர் பார்த்தாலே எல்லாம் வெந்தையாக கண்டுபிடிச்சிடலாம் அதே போல் இந்த மனதை நன்றாக அலசி ஆராய்ச்சி பார்த்தோம்னா மாயை ஆராய்ச்சி பண்ணி இந்த மனதை விட்டோம்னா மாயை விட்டதாக அர்த்தம் மனதை பிடித்த மாய பிடிச்சிக்கிட்ட அர்த்தம் இது மனதுக்கே அவ்வளோ ஆட்டம் அதில் உட்பிரிவுகள் தான் அப்புறம் புத்தி சித்தம் அகங்காரம் தான் அது உட்பிரிவுகள் தான் ஆகவே மனம்னு சொன்னாலே நாலு அடங்குன்தான் ஏ பிரதான மனம் இங்கே விவேகத்த அதாவது விசாரணை பண்ணி பார்த்தா அதுதான் எல்லா காரியம் செய்யுது பந்து மோட்சத்துக்கு அதுதான் காரணம் விவகாரங்களுக்கு அதுதான் காரணம் லாப நட்சத்தங்களுக்கு அதுதான் காரணம் சுகதுக்கத்துக்கு அதுதான் காரணம் எவ்வளவு காரணம் பண்ணு பண்ணது பாருங்கள் ஆகவே இந்த ஜீவனுக்கு மல்லிகனம் இதே என்றும் படைக்கும் எப்போதும் நமக்கு திட்டித்துக் கொடுக்கிறது சிறும நாம சங்கபோத ஜீவனை மோகிப்பித்து குறுகிட விந்தியாதி குணங்களால் பந்திப்பித்து வருது தங் செய்கையாக மருவிய பலபோகத்தில் வெறுதின நெனதிதென்றே விதமாய் மயக்கும் என்றும் ஆறாவது பாட்டு சிறு மனம் இது அல்பமாகிய மனம்தான் ஆனால் என்ன பண்ணது அசங்க போத ஜீவனை மோகிப்பித்து குறுகிட இவனுக்கு அதிர்ஷ்டான சங்கம் கிடையாது அசங்கம் தான் நிறலேபன் அசங்கன் நிஷம்பந்தால் ஐஷ்டான பாவனை இருந்தால் அது இல்லாமல் தடுத்துருந்து ஆர்வ பாவனையினாலே என்ன பண்ணுறான் மோகிப்பித்தி இந்த புறவிஷங்களில் மயக்கத்தை செய்து உண்டாக்கி குறியிட சம்பந்தப்படுத்த இந்தியாதி குணங்களால் பந்திப்பித்து அது என்ன பண்ணுது இந்தியாதி இந்திரம் அப்புறம் குணங்கள் இதனால் பந்திப்புக்கு செய்து வரிது தன் செய்கையாக விருதாவாக தன்னுடைய செயல்பாடாக மருவிய பல போகத்தில் அதனால் வரக்கூடிய பலம் பிரயோஜனாகிய அந்த போகத்தில் வெரிது விருதாவாக அல்லது வீணாக நான் என்றும் எனது என்றும் இது என்றே விதமாய் மயக்கும் என்றும் மயக்கும் இதுதான் இந்த மனிதனுடைய வேலை அது அல்பமான மனம்தான் சிறு மனம்தான் ஆத்மாவோ மகத்தானது இது அல்பம் இந்த அல்பத்தில் வந்து மயக்கம் பொருந்தி இருக்கின்ற இதனை அவசார திசையில் கண்டுபிடிக்க மாட்டாமினால இவ்வளவு வேலை பண்ண வேண்டியிருக்கும் உழவு வாரங்களில் ஈடுபட்டு அதனால் வரக்கூடிய பலன்களாகிய சோதுக்கங்கள் அதாவது விசேஷ சோதுக்கங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அதன் காரணமாக போகங்கள் வரும்போது அற்பத்தால் மகிழ்வும் வாடும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சம்னா சந்தோஷம்தான் அது போச்சேன்னா துக்கம்தான் இந்த மாதிரி ஜீவ சுபாவம் ஏற்பட்டு போகுது பந்தம் வரைக்கும் ஜீவன் பேர் பந்தத்துக்கு விடுபட்டால் ஜீவன் முத்தன் பேர் காரணம் மனசு தான் காரணம் மனசு தான் மனமானது அவ்வளவு கருதல் பண்ணுது ஆனால் அதில் சத்து குணம் மேலோங்கும் போது அனுகுணம் பண்ணல் அது சுழல் மாதிரி செத்து கொண்டம் மேலோங்க செய்யணுன்னு சொன்னால் வேக வேளாக்கிட்டு சம்பாரித்தா தான் முடியும் அது செத்துக்கோண்டத்தினுடைய தோழர்கள் அதனுடைய பிரிவுகள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாக்க வேலைக்கு போகலாம் அது முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் தடை பண்ணத்தான் செய்யும் ரெண்டு நாள் உறவு ஒரே நாளில் ஒதுங்குமா ஒதுங்காது முயற்சினால் தான் முடியும் ஆகவே தீவிரமான முயற்சி இருந்தால் தான் வேக வீராக்கியம் தீவிரமாக இருக்க இருக்க மனமாகிய அந்த சிறுமனமாக இருட்டு ஒதுங்கிட்டே போயிடும் காலப்போக்கில் அது மறைஞ்சே போயிரும்னு சொல்லப்படுது துணியொரு மத்தியாச தோழினான் மனதே இந்த கனமுரு பவபந்தத்தை கற்பனை செய்வதாகும் நனிதமோ ரசவிகார நன்னிணல் விவேகமற்றோர்க்கு இணையதே ஜனனமாதி இன்னல் செய்கின்றவேது தேடாத பாட்டு இந்த விவேகமற்றோர்க்கு இணையதே ஜனனமாதி என்ப இன்னல் செய்கின்ற ஏதுனால் இவைய இவையம் உள்ளவர்களுக்கு நீங்கிறோம் துணி உறும் அத்தியாச தொகையினால் துணின்னா துன்பம் செய்யக்கூடிய அத்தியாசம் ஒன்று மற்றொன்றாக தோற்றுவது அத்தியாசம் தனது அபாவாதிகரணத்தில் தனது அவபாசம் அத்தியாசம் அதிஷ்டானத்தின் விசேசத்தையுடையதின் அவபாசம் அத்தியாசம் இது இலக்கணங்கள் சொல்லப்பட்டுள்ளன படுதிற்பாம் போல கால ஜலம் போல என்ற அர்த்தம் துணியுறும் அத்தியாசத் துகளினால் அந்த குற்றங்களினால் மனதே மனமே இந்த கனமுரு பவபந்தத்தை கற்பனை செய்வதாகும் மிகவும் திடமாக இருக்கின்ற சம்சாரமாக இந்த பந்தத்தை கற்பனை செய்த பொய்யாக உண்டாக்குது வாஸ்தமாக கிடையாது நனி தமோ ரச விகாரம் நன்னி மிகுதியாக தமோகுணமும் இரஜோகுணமும் என்று சொல்லக்கூடிய வேறுபாடுகள் பொரிந்து நல் விவேகமற்றோர்க்கு உயர்வு பொருந்தியாக விவேகம் அஞ்ஞானிகளுக்கு இணையதே இப்படிப்பட்ட ரஜோகுண தமோ குணங்களே ஜனனமாதியே இன்னல் செய்கின்ற ஏது ஜனனம் பிறப்பு அது சொன்னதுனால இறப்பு சட்பா விகாரங்கள் அப்புறம் சொர்க்க நரகங்கள் இல்லைன்னா தொடர்ச்சி இது சுழற்சி உண்டுக்கிட்டே இருக்கும் ஆகவே இது மனமானது இவ்வளவு கெடுதல் பண்ணும் விவேக விழாக்கி உள்ளவர்களுக்கு அது கெடுதல் இருந்து குறைச்சிக்கிட்டே வந்து கடைசல் முட்டையில் இல்லாமல் போயிடும் ஆகவே மனதனுடைய நிலைகளை இந்த பாடல்களில் மிக விசாரணமாக ஆய் சங்கர் அறிமுகப்படுத்துவார் அப்படிப்பட்ட கொடுமையான இந்த மனதை வேக வெராக்கினாலும் ஜெயிக்க முடியாது எந்த காரணத்தினாலும் ஜெயிக்க முடியும் ஆகவே இதெல்லாம் சிறுகை சிறுகை விசாரணை பண்ணணும் விசாரணை பண்ணும்போது பிடிபடும் இல்லைன்னா பிடிபடாது அது அஞ்ஞானிகளுக்கு இதுதான் ரஜோன தமோ தான் பந்தத்தை கொடுக்கறது என்ன செய்யணும் விவேகம் சம்பாதிக்கத்தான் வேணும் என்பது கருத்து ஆதலால் ஆன்மரூபம் அறிந்த பண்டிதர்களெல்லாம் ஓதிய மனதே என்றும் ஓங்கிய பவித்தே என்பர் மோதிய காட்டினாலே முகில் திரல் சுழல்வதே போல் ஈதினால் இந்த ஞாலம் யாவுமே சுழலும் என்றோ திட்டாறுபாட்டு மேல சொல்லப்பட்ட அந்த இட்டாந்திரத்தை கொண்டு ஆதலால் இவ்வளவு இருக்கிற காரணத்தினாலே ஆன்மரூபம் அறிந்த பண்டிதர்கள் எல்லாம் ஆன்மஸ்வரூபத்தை பரோட்சமாக இருந்தாலும் சரி இப்படி பரோட்சமாக அறிந்திருந்தவர்கள் அனைவர்களும் ஓதிய மனதே என்றும் ஓங்கிய அவித்தை என்பரும் சொல்லானின்ற சாஸ்திரம் சொல்லானின்ற இந்த மனதே அவித்தை என்று சொல்வார்கள் வித்தை இல்லாதது அறிவு இல்லாத அர்த்தம் ஓங்கிய அவித்தை விரிவாக செயல்படக்கூடிய அவைத்தையாகும் மோதியை காட்டினாலே அதிஷ்டான்னு சொல்ற அதாவது காட்டானது ரெண்டு விதம் மந்தமாரம் சண்டமாரதம்னு சொல்வாங்க குறைந்த அளவில் காட்டடிக்கிறது உண்டு வேகமாக அடிக்கிறது உண்டு ஆகவே மோதியை காட்டினாலே பொருந்திய இந்த காட்டானது வேகமாக அடிக்கும் போது முகில் திறள் சுழல்வதே போல் மே கூட்டங்கள்லாம் சுற்றிக்கிட்டே தெரியும் வேகமாக போகும் போல் ஈதினால் இந்த ஞானம் இந்த அவித்தையினாலே இந்த உலகம் எல்லாம் யாவுமே சொல்லணும் எல்லாம் சுற்றிக்கிறது இந்த ஜட உலகம் அது இயக்கக்கூடிய சூரிய சந்திர ஜடம் இதெல்லாம் ஈஸ்வரமத்தினாலே சொல்லுது விவகாரம் பண்ணுது இந்த மனம் ஜீவ என்னுடைய நிர்வாகத்தில் இருக்காது அது ஈஸ்வனிய நிர்வாகத்தில் கட்டுப்பாடாக அது செயல்படுது இந்த ஜீவன் நிர்வாகத்தில் இருக்கிற மனமானது ரஜோனி தமகங்களுக்கு ஆள்பட்ட இந்த ஜீவன் அது போக்கில் தான் போகிறான விட இவன் போக்கில் அது இருக்க முடியறதில்லை ரஜவனி தமங்களை போக்கில் போகிறான் ஏன்னா அறியாமை அது அவித்தை என்று சொல்கிறார் வித்தை இல்லாது ஞானம் இல்லாதுன்னு அர்த்தம் அதனால ஈதினால் இந்த ஞானம் யாவுமே சொல்லணும் என்றால் இந்த நேரம்னா ஞானத்தில் உள்ள மக்கள்னு அர்த்தம் இடவாக பேர் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் சொல்கிறார்கள் இந்த அவித்தினால் கட்டப்பட்டு என்ன பண்ணுறது அதை விரும்பி விடுபடறதுன்னு சொன்னால் விவேக விழாக்கை சம்பாரித்தால் தான் முடிய முடியாது முடியாது எந்தளவுக்கு சம்பாதி லாபம் உண்டு கொஞ்சம் சம்பாரிச்சா கொஞ்சம் லாபம் உண்டு அதிகம் சம்பாரிச்சு அதிக லாபம் உண்டு ஆகவே இதுதான் முக்கியம் என்று சொல்றார் ஆதலா மூச்சுவானோன் அலைவரும் தன்மனத்தை சூதிலா முயற்சியாலே சோதிக்க வேண்டும் மீது சோதனை செய்யப்பட்டு சுத்தமாய் நிற்கும் காலை கோதிய முத்தி சித்தி உலங்கையே ராமேங் இருபத்தி ஒன்பதாவது பாட்டு மீண்டும் சொல்வர் அதனால் மேலே இந்த காரணங்களினாலே மூச்சுவானோன் மூட்ச ஒரு மந்தாதிகாரியாக இருந்தாலும் சரி அவன் அலைவூரும் தன்மனத்தை இந்த அலைவரும் தன்மனத்தை அழந்து கொண்டிருக்கு மனதில் சுபாவே அழைச்சல் தான் வாயு நிமிஷமானதுனால அலைகள் ஓய்வதில்லையோ இரவு பகல் ஆனாலும் அதற்கு துன்பம் இல்லையோ ஏன்னா ஜடமானதாக துன்பம் இல்லை அறிவு கிடையாது அது போய் இந்த மனதுக்கும் அறிவு கிடையாது ஆத்ம சன்னிதானத்தினாலே அது சஞ்சலப்படையுது அதை ஓயாமல் சுற்றிக்கிட்டு இருக்கு இதை ஜடமானது சமுதிர அறைகள் போல சுற்றிக்கிட்டு தெரியுது நான் சம்மந்தப்பட மாட்டேன் சாட்சியா இருக்கிறேன் என்று சொல்வோமே ஆனால் அந்த துக்கத்தின் விடுபடலாம் அஞ்ஞான காலத்தில் அப்படி சொல்கிறது மனதின் அலைச்சலே தல தன் மேலே ஏற்றிக்கொண்டு ஐயோ நான் துக்கப்படுறேனே அப்படின்னு சொல்கிறேன் எப்படி சந்திரனுடைய பிரதிம்பம் தண்ணியில் இருக்கும்போது தண்ணி ஆடும்போது பிம்பமாக பிரதிபமாக ஆடுது பிரதிமையை நினைக்கிறா ஐயோ நான் சந்திரப்படுறேனே துக்கப்படுறேன்னு நினைக்கிதான் ஆனால் அது அதிஷ்டானத்தை பார்க்கும்போது பிம்பமாகிய சந்திரன் ஆடுவதில்லை அதே நானும் ஆடுவதில்லை நீர் ஆடுகிறது நீரில் தோன்றக்கூடிய பிம்பமே ஆளுகிற ஒழிய அதிஷ்டானம் ஆடுவதில்லை அதனால் என்னுடைய அதிஷ்டானத்தன்மை தான் எனக்கு உண்டே ஆரோக்கியமாகிய இந்த பிம்பத்தின் பிரதிபத்தன்மை எனக்கு கிடையாது நான் பிம்பவடிவன் பிரதிம்ப நல்லன் என்று நினைக்குமேயானால் எப்படி அது விடுபடுதோ சஞ்சலமில்லாமல் விடுபடுமோ அப்படி போல ஜீவனம் மனதிலே பிரதிம்பித்து கொண்டு ஐயோ நான் கஷ்டப்படுறேனே நான் சஞ்சரப்படுறேனே அப்படிங்கிறோம் இப்போ பானம் என்ன இருக்கணும் அதிஷ்டான பவானம் வைக்கணும் அதிஷ்டானமாய கோடத்தன் ஒருபோதும் சஞ்சலப்படுறதில்லை அது நிச்சம்பந்தன் நிச்சலன் சலனம் இல்லாதவன் எதனாலே மட்டுமல்ல கோடத்தனோடு சம்பந்தப்பட்ட அதிஷ்டானம் பிரம்மம் ஆகவே கோடத்த பிரம்மம் அது சச்சியானந்தம் நித்யம் நித்தியம் பூர்ணமாக இருக்கிறதுனால சஞ்சலத்துக்கு இடம் இல்லை ஆகவே சஞ்சல மற்ற சொருமத்தோடு எனக்கு தொடர்பு உடைய சஞ்சலமான மனதின் தொடர்பில்லை ஆனால் ஜடம் ஜடமாக இருக்கிற சன்னிதான விசேஷத்தினால் ஆனாலும் கூட அதுக்கும் துன்பமில்லை சேதனத்துக்குதான் துன்பமும் இன்பமும் ஒழிய அந்த உணர்வுடைய ஒழிய ஜடத்துக்கு கிடையாது அப்போ அந்த ஜடம் அசைஞ்சுக்கிட்டே இருக்கட்டுமே நான் சாய்ச்சாக இருக்கிறேன் என்று ஒரு பாவனை ஏற்படுமே ஆனால் நம்ம துக்கமில்லாமல் போயிடும் சஞ்சலம் அதுக்கு தான் சந்திர ஜலத்துக்கு தான் சஞ்ச அலையவுடைய அப்புறம் அதில் பிரதிமத்து இருக்கின்ற சூரியனுக்கோ சந்திரனுக்கோ அலை உடைய இந்த மாதிரி ஒரு விசாரம் இங்கே விவேகம்னு பேரும் விவேகம் இருக்குமே ஆனால் லௌகிக விவகாரங்களில் ஜீவன் துக்கத்தின் விடுபடுகிறான் அதான் சொல்கிற முமுழ் ஆதலால் மூச்சுவானோன் அழைவரும் தன்மனத்தை அழிந்து கொண்டிருக்கின்ற மனத்தை சூதிலா முயற்சியாலே சோதிக்க வேண்டும் குற்றமற்ற முயற்சி இருக்கணும் அதான் இந்த மாதிரி பாவனைகள் விசாரம் பண்ணாதான் அந்த சோதனையை வெட்டி அப்படி செய்தாக இது சோதனை செய்யப்பட்டு இந்த மனமானது சோதனை செய்யப்பட்ட பிறகு சுத்தமாய் நிற்கும் காலை அந்த நேரத்திலே ஓதியை முத்தி சித்தி உலங்கையிற்கனி நேராமே உள்ளங்கை நெல்லுக்கனி போல் நன்றாக விளங்கும் சாஸ்திரம் சொல்லப்பட்ட சிலதுக்கு நீ பரமானந்த பிராப்தியாக முத்தி நன்றாக விளங்கும் முத்தின்னு சொல்வதெல்லாம் சாஸ்திரத்தில் விளக்கமாக சொல்லியிருக்கு சாலபோ சாரபோ சாருபோ சாயிஜம் கைவில்யம் முத்தின்னு அஞ்சு விதமாக சொல்லியிருக்கு இது பேசுகிறவங்க பிராண பிரச்சனைகள் எல்லாம் இது பாகுபாடு தெரியாது யானைக்கு கையாந்தேவன் மோச்சம் கொடுத்தார் அவர் என்ன விசாரம் பண்ணாரா மோட்சம் அடையிலையா ம் கருங்குறிக்கு முத்தி கொடுத்தாரே முத்தி அடையிலையா அப்படி எல்லாருக்கும் பக்தி மது உடனே முத்தி வந்துடும் அப்படின்னா புராண பிரச்சனை சொல்லுவாங்கள விழிய பாகுபாடு தெரியாது சாஸ்திரத்தில் அத்வைத முத்தான் பிரதானம் அதான் மீண்டும் பரவாயில்ல அது விசாரத்தினால்தான் அடையலாம் அப்படியே பகவான் நேராக கொடுக்க முடியாது காதி தவம் பண்ணி பகவான் வந்தார் ரெண்டாம் முறையில் என்ன பண்ணும் முத்தி வேணும் முத்தியா அது விசாரச்சென்னு ஞானம் மொழியா நான் கொடுக்கறது இல்லை உலகியல் விஷயம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னார் அவர் என்ன செய்யணும் தீவிரமான விசாரம் செய்கிறதுக்காக மனப்பரிபார்த்து அருகேனு போ அப்படின்னார் அப்புறம் பத்து வருஷம் சாதனை பண்ணி விசாரமையும் ஆடமையான சொல்லப்படும் அவருக்கே பத்து வருஷம் நமக்கு எத்தனை ஆகவே ஞானம் என்பது விசாரஜன்யம் விசாரத்தினால் வர்றது எந்த விசாரம் தத்து விசாரம் ஆத்மானத்மா விசாரம் இது பிறர் கொடுத்து வர்றதில்லை அவரோடு தான் முயற்சி பண்ணும் ஒருவருக்கு பணம் இல்லைன்னாலும் ஒருத்தர் கடன் கொடுக்கலாம் ஊடு இல்லைன்னாலும் கூட வாடகைகள்லாம் இல்லை சுவமாக கூட கொடுக்கலாம் அவனுக்கு பசின்னு சொன்னாக்கா அவன் சாப்பிடாதே பரிசு போகும் அவன் நோய் என்னாக்கா அவன் மறுத்தாப்பிட தானே போகும் அவன் நோய்க்கு நான் மருந்து சாப்பிடா போகுமா அவன் பசிக்கு நாம் மரு சாப்பாடு சாப்பிடலாம் போகுமா அப்படி சிலருக்கு பிறருடைய உதவி பயன்படும் சிலவு தானே செஞ்சால் தான் முடியும் அது போல் பதமூர்த்திகளெல்லாம் பகவான் பார்த்து கொடுக்கலாம் சரி நீ என்னுடைய லோகத்துக்கு வந்து இந்த போதமனோடு சேர்ந்து சிவபுரான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் கதை வரைக்கும் அவர் வைகுண்டவாசி மகாவிஷ்ணு சரி என்னுடைய லோகத்துக்கு வந்து சேனை முதல்வாண்டியர் அனு சொல்லாம் அதெல்லாம் முத்திகள் தான் அதெல்லாம் பத முத்திக்கலும் பெயர் குறிப்பிட்ட காலமானவர்கள் மீண்டும் தள்ளிடுவாங்க பதவியில் மாறி தான் மந்திரி பதவி காலமான போயிடும் அதெல்லாம் பிறகு கொடுக்கறது ஜீன்மத்தின் நிலை இருக்கு இது விசாரம் பண்ணி அவலாம் அடையணும் இதுக்கு அது வித்தியாசம் தெரியாமல் புராண பசுவாங்க அதனால் இந்த மாதிரி செஞ்சால் தான் கிடைக்கும் ஈடு சோதனை செய்யப்பட்டு சுத்தமாக நிற்கும் காலை ஈடுறும் விருப்பத்தாலே விதமா விடயத்தின் கண் ஏடனை விட்டு கண்மம் யாவையும் துறந்தன் போலே நீடுரும் சிரவநாதி நித்தையில் மூடிய மனோவிகாரம் முழுவதும் விடுத்தோனாவன் இருபத்தி பத்தாம் பத்தாவது இதனால என்ன செய்யறார் இதுவரைக்கும் சொல்லி வந்தாச்சு நடத்த பாட்டோடு முடியப் போகுது அப்போ கடைசியில் சொல்றார் வீடு இருப்பத்தாலே எவனுக்கு மோட்சமுறையின் ஆசை இருக்கோ எவன் மூச்சுவோ அவன் விதமான விடயத்தின்கண் அந்தங்கோடு விஷயங்கள் இருக்கின்றன அஞ்சிந்திரிகள் வழியாக அடையிற விஷயங்கள் அவைகள் ஏடனையை விட்டு ஆசை ஏறையினா ஆசை ஆசையில் வி ஆசை என்பதை விட்டு கண்மம் யாவையும் தொடர்ந்து ஆசையின் காலமாக இவ்வளோ விவரங்கள் பல்லவ விவரங்கள் அனைத்தும் விருந்து விடப்பட்டு அன்போடே நீளுரும் சிறுவனாதி நித்தியன் இருப்பவன் என்றான் திருவண்ணாமலும் செய்யணும் திருவண்ணாமல் நித்தியாசனம் தற்போத்தொன்பது விசாரம் இதெல்லாம் செய்யற ஒன்று இருக்கணும் அது எப்படி அன்போடுங்கிறார் பிரீதியோடு என்ன பண்ணுறது நான் மெம்பராக வந்து உக்காந்துட்டு வேண்டியிருக்கு அதனால தான் வந்து உக்காரங்க எனக்கு எனக்கு பிரியமும் இல்லை இல்லைன்னா மெம்பராக சேர்ந்துக்கிட்டு வரலேன்னு கே சொல்கிறாங்க அதுக்காக வர்றது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னாக்க அது பிரியதி இல்லை அர்த்தம் அப்படியே நாம் விருப்பம் இருக்கணும் அது அன்போடேன்னார் பிரீதி விருப்பம் ஆசை இதில் ஆசை இருக்கணும் அந்த ஆசையை விட்டு எந்த ஆசை படிச்சுக்கணும் நீடூரும் தொடர்ந்து நார் இல்லை வந்து அடுங்கால செய்யணும் சிரவணா அதி சிறுவனமான நித்தியாசனம் தற்பத்தொம்பது விசாரம் இதுதான் செய்யத்தக்கது அப்படிப்பட்ட உறுதிப்பாடு இலையாக நிற்பவன் எவனோ அவன்தான் மூலிய மனோவிகாரம் முழுவதும் விடுத்தோனாவன் நம்மை மறைத்து இருக்கின்ற மனதினுடைய காரியங்கள் இருக்கின்றனவே அஞ்ஞான்கால் செய்யக்கூடிய எகல பரவ விவகாரங்கள் எல்லாம் ஆசையை நிமித்தமாக செய்யக்கூடிய விவகாரங்கள் அனைத்தும் விடுத்தோனாவன் சுலமானது செய்யலைன்னா கிடைக்காது அது எப்படி நீடுறோம் நடந்த ரெண்டு காலத்தோடு செய்யணும் ஒரு நாள் ரெண்டு நாள் இதெல்லாம் மருந்தானது தொடர்ந்து சாப்பிட்டாதான் அந்த வியாதியை கண்டிக்க முடியாது இன்றைக்கி சாப்பிட்டா ஒரு மாதத்துக்கு அடிச்சு இன்னொரு பக்கம் மாத்திரை சாப்பிட்டமுன்னா அது ஒன்றும் கண்டிக்க அதே போல் சாப்பாட அப்படித்தேன் தினசரி மணி சாப்பிட்டா தொடர்ந்து அந்த ஆரோக்கியம் கொடுக்க முடியும் ஒரு நாளைக்கு இன்னைக்கு சாப்பிட்டா காலையில் மறுநாள் ரெண்டு நாள் கழிச்சு சாப்பிடலாமே அப்படி இருந்து ஆரோக்கிய அது துவரம் செய்யணும் அதனால் சிவனாதிகள் தினசரி செய்யணும் என்று சொல்லப்படுது அப்படி செய்வமையானால் இந்த பந்தம் நீங்கும் முழுவதும் பிடித்தோனாவில் முழுமையாக போயிடும் எப்போ போகும் அது காலப்போக்கில் போயிடும் தீரா வியாதி கூட காலப்போக்கில் தீவிரமான மருந்துகள் தான் போயிடுது ஆனால் அந்த மருந்துகள் தயாரிப்பு இல்லை அதனாலும் சரியாக போகிறதில்ல இங்கேயும் விவேக வீராதிகள் தயாரிப்பு தீவிரமாக அது பிறந்த வராதனால இங்கேயும் முற்றி வரதில்லை அவை பிறந்த சீக்கிரம் போயிடும் அதனால இந்த நிரந்தரம் நெடுங்கால் நேயத்தோடு அபியாசம் அர்த்தம் அன்போடே நீளுரும் சிவனாது நிரந்தரம் நெடுங்காலம் நேயத்தோடு செய்யணும் என்பதுக்கு அர்த்தம் பரவியே ஒடுங்களாலும் பரிணாமியாதலாலும் விரிவு விரிதுயர் வடிவதாலும் விடயமாம் தன்மையாலும் ஒரே மனோமய கோஷம்தான் உணர்வொரு ஆன்மாவாக தெய்வொரு வானவான்மா திருத்திய பொருளாமா சொல் வேடாமண்ணில் எழுநூத்தி பாட்டு இந்த பாட்டோட மனோமய கோஷ விசாரம் முடிகிறது அடுத்த பாட்டிலிருந்து விஞ்ஞானமய கோஷம் ஆரம்பம் இப்போது முடிவாக முடிவுறையாக சொல்கிறார் இந்த மனோமை கோஷமானது பறவியை ஒடுங்கலாலும் இது எண்ணங்கள் ஆனது மனதினுடைய எண்ணங்களானது விரியும் சுருங்கும் சங்கோஷிகாசம் அதை பறவியே ஒடுங்கலாலும் பரிணாமி ஆதலாலும் ஒரே மாதிரியாக விரியிறதில்லை ஒடுங்கிறதில்லை அனந்தங்கூடி பரிணாம அடைகிறது வீதி துயர் வடிவதாலும் இதனால் விஸ்தாரமான துக்கம்தான் உண்டாவதைய சுகம் கிடையாது விடயமான் தன்மையாலும் இது ஜீவனுக்கு விஷயமாக இருக்கிறது அதாவது இப்போ தனக்கு தனக்கு அன்னிமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் உரை மனோமய கோஷம்தான் இதுவரை சொல்லப்பட்ட இந்த மன மய கோஷம் மனதின் காரியமாகிய இந்த மறைப்பு உணர்வு உரு ஆன்மா ஆகா அறிவு வடிவமாக இருக்கின்ற ஆத்மா ஆகாது தெரிவு உருவான விளக்கமே வடிவமான ஆன்மா திருசிய பொருள் ஆமா எப்போது விளங்கி கொண்டிருக்கின்ற ஆத்மா மற்றொன்றால் பார்க்கக்கூடிய பொருள் ஆகுமா ஆகாது என வரைக்கும் மூன்று கோஷங்கள் முடிவு பெற்றன மூன்று கோஷங்களில் முதற் கோஷம் அண்ணவை கோஷம் ரெண்டாவது பிராணவை கோஷம் மூன்றாவது உணவை கோஷம் இந்த மூன்று கோஷங்களுடைய இலக்கணங்கள் நன்றாக தெரிஞ்சிருக்கணும் அன்னமை கோஷத்துக்கு என்னென்ன சேர்ந்த அணை கோஷம் அப்படி சொல்லுங்க வரிசையாக அப்படி வரணும் அனவை கோஷம் என்ன என்னென்ன சேரணும் ஆ அப்புறம் நீ சொல்லுங்கள் அடுத்தது உங்களுக்கு தெரியல அப்புறம் நீங்கள் ஆ அண்ணமை உபாசத்துக்கு இலக்கணம் தான் அதுக்கு ஒன்றுக்கு தான் இலக்கணம் மற்றத்துக்கெல்லாம் விளையாட்டு இல்லை இல்லை அப்புறம் நீங்கள் அடுத்தது அவருக்கு அவருக்கு தெரியல நீங்கள் வேண்டாம் அப்புறம் அந்த பக்கம் யாருக்கா ஒன்றும் இல்லையா சரி நீங்கள் சொல்லுங்கள் ஆ அப்புறம் அவ சுட்ட போதுமா இன்னும் சொல்லமில்ல ஆக ஆர்தத்துவங்களோடு கூலியதாகி இருக்கிறது அன்னத்தினால் உண்டாகி அன்னத்தினால் விரிவடைந்து அன்னமின் வாங்கி கெட்டு போறதான் அன்னமை கோஷம் இல்லை சொல்லணும் இல்லை ஆ அப்புறம் பிராணமை கோஷம் என்னென்ன சொல்லுங்க அது இல்லை அப்புறம் ரெண்டாவது மூணு இருக்கிறதாயும் இந்த முன்னே சொல்லப்பட்ட பிராணமை ஆ அண்ணாமசத்துக்கு உள்ளாயம் வேராயம் இருக்கிறது இப்போ அண்ணமைகாசம் சொல்லணும் இப்போ மனோமை வாசம் சொல்லுங்க படித்தது தான் என்ன சொல்லுங்க மனதோட உள்ளடக்கம் சித்தமும் சேர்த்துக்கணும் இது மனோமை வாசம் இது மனோமை வாசம் போஸ படிதே அதுதான் சங்கோஷ விக்காசம் உள்ளே பரிணாமம் ஆகிறது விரிது சுருங்கிறது அநேக துக்கங்கள் கொடுக்கறது இதெல்லாம் இதுதான் அதனால் விருத்திகள் மூலமாக தான் காரியம் செய்யுது ஆகவே இந்த மனோமை கோஷம் திருச்சிய பொருளாக இருக்கிறதுனாலேயும் அடிவொடி இல்லாதனாலேயும் ஜடமானதினாலையும் ஆத்மாகாது என்று சொல்லி முடித்தார் அடுத்தது விஞ்ஞானவை கோஷம் போதவெந்திரி அமைந்தும் பொருந்திய புந்தியே எங்கு போது விஞ்ஞான கோஷம் உரத்தவி கோஷம் தானே காதல் செய்விருத்தியோடு கலந்ததாய் கர்த்தாவாகி சாதிவேக்கு சம்சார வேதுவாகும் நூற்றி பன்ன பன்னிரெண்டுலேருந்து எண்ணூற்றி நாற்பது வரைக்கும் வரைக்கும் தான் இதில் விஞ்ஞான கோஷம் என்பது அந்த காரணத்தில் உள்ள நிச்சயத்தன்மை வாய்ந்த புத்தியை குறிக்கும் அதுக்கு ஆகங்காரம் உள்ளடக்கம் அதே அது கருணத்தன்மை கருவி கருவின்னா செயல்படுமை உடைய சுதந்திரமாக அதிகாரம் பண்ண முடியாது வேலைக்காரனுக்கும் முதலாளி கொள்ள மாதிரி முதலாளி கர்த்தா உடையவர் வேலைக்காரர்கள்லாம் காரித்தன்மை உடையவர்கள் அப்படி போல் கர்த்தாத்தன்மை உடையதுனால அந்த கணத்திலேயே ரெண்டு அமைப்படுகிறது போதோ இந்திரியமிந்தும் ஞானேந்திரியம் ஐந்தும் அதாஸ்ரோத்ரம் துவக்கு சச்சு சிங்கு ஆக்கிரம சொல்லக்கூடிய ஐந்து இந்திரியங்களும் பொருந்திய புத்தியே அந்த கூடியிருக்கின்ற அந்த புத்தியே இங்கு ஓது விஞ்ஞான கோஷம் இலக்கணம் சொல்லியாச்சு உரைத்த இக்கோசந்தானே இப்போது சொல்லப்பட்ட இந்த மறைப்புத்தானே காதல் செய் விருத்தியோடே ஆசைகளோடு கூடிய அன்னங்களோடு சேர்ந்து கலந்ததாய் கூடியதாய் கர்த்தாவாகி நான் கர்த்தா போக்தாயின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தன்மையோடு கூடி சாதிவே சத்துமுடையவனே புடனுக்கு சம்சாரம் ஏதுவாகும் இந்த ஜீவனுக்கு சம்சாரத்திற்கு காரணம் எதுதான் இந்த ஜீவன் பந்தமடைகிறதுக்கு கர்த்தாத்தன்மை தான் போக்தா தன்மை ஞாதாத்தன்மை எதனாலன்னா ஆத்மா கர்த்தாவும் இல்லை போக்தாவம் இல்லை இது கற்பிதமாக கர்த்தாபோக்தன் வர்றது அதனாலே கர்த்தாவம் இல்லை போக்தாவம் அல்லாத ஆத்மா இடத்துலே கர்த்தாபோக்தன்மை கற்பிக்கிறதுனாலே பந்தத்துக்கு ஏறுதுன்னு சொல்லப்படுது இந்த விஞ்ஞானமய கோஷம் ஆத்மாகாது ஆத்மா ஆத்மாவை பந்தம் செய்கிறதுக்கு தான் உதவுவதைய விடுதலைக்கு இது உதவுறதில்லை அதான் கோஷம் மறைப்பு உண்மை அபார்த்த அபோக்தா அசங்கனாக இருக்கின்ற ஆத்மாவை கர்த்தாபோக்தா தன்மையை காட்டி பந்தத்தில் ஆழ்த்தது இதுதான் விஞ்ஞான கோஷம் என்று சொல்லப்படும் அதைப்பட்டு இரநூத்தி நாற்பதாவது பாட்டு வரைக்கும் பல விதங்களில் ஆயிலே விலைக்கு சொல்கிறார் பகுதியின் விகாரமாக பரமசீர் பதிபிம்பத்தின் திகழ்வினை தொடர்வதாலே இயங்கையா கிரியை யான தகைமையை உடையதாகி தாக்குதே காதி எங்கள் அகமகம் எனவே என்றும் அரவு மீது அபிமானிக்கும் இனி இதை பற்றி வெளியிட்டு போகிறார் அதில் முதல் பாட்டு இது அதாவது பகுதியின் விகாரமாகி பகுதி மூலப்பகுதி முக்கங்களோடு கூடியது அதனுடைய காரியமாகி பரமேசிற் பதிபிம்பத்தின் மேலான அறுவடை மாறுக்கின்ற அதிர்ஷ்டான சைதன்யத்தின் அதோடு சம்பந்தப்பட்டு தொடர்ந்து இருக்கிறதுனாலே தியங்கிய கிரியை ஞான தகைமை உடையதாகி செயல் செய்யக்கூடிய சாமர்த்தியமும் அதை அறிந்து கொண்டிருக்கின்ற கச்சாத்தன்மையும் ஆக உண்டாகிறது தாக்கு தேகாதி என்கண் இந்த சரீரம் அழியக்கூடிய சரீரத்தின் இடத்திலே ஆய் சொன்னதுனால பிராணன் இந்திரியங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கணும் அகம் அகம் எனவே நான் நான் எனவே என்றும் அறவும் முழுமையாக இது அபிமானிக்கும் இங்கே அகங்காரத்தினுடைய வேலையை புத்தியிலேயே சொல்கிறார் அகங்காரந்தான் அபிமானிக்கிற தொழில்னு சொல்லப்படுது அது ரெண்டும் ஐக்கியப்படுத்தினதில்லை புத்திக்கு அந்த அபிமானத்தன்மையும் பொறுத்தனர் கோஷங்கள்ல எல்லா சரீர எல்லா கோஷங்கள்லையும் நான் நான் என்று அபிமானிக்கிறதா அபிமானம் தான் பந்தத்துக்கு ஏது அபிமானத்தை விட்டு மந்த அந்த அறிமானம் ஒன்று இருந்தாக சமாளிச்சுக்கலாம் கணக்கே இல்லை எல்லாம் சேர்த்து உள்ளாங்க மூணில் அடக்குனாலும் கூட அது மூணில் அடங்கிறது இல்லை அவள் உட்பிரி விட அனந்தம் அதனால் ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஆசைகள் உறுதியில் போகுது அந்த விரிவான ஆசைகள் பந்தத்துக்கு அது அற்ற பட்டதனின் அற்றது பட்டனின் உற்றது வீடு ஆழ்வார் இன்றைக்கே பட்டு வீடு தான் இன்றைக்கே வீடுதான் ஆறாவியர்க்கை அவானிப்பின் அன்னிலேயே பேராவியர்க்கே குறையாத ஆசைகளை உடைய விருப்பத்தன்மை இருக்கே ஆசைய அவா நீப்பின் அதை எந்த சமயத்தில் நீக்கிறார்களோ நீப்பின் அறுதி பொருள் நீக்க முடியாது நீக்கும் காலத்துன்னு அர்த்தம் எப்போ நீக்கிறாரோ அப்போதான் அந்நிலையே அதே சமயத்திலே பேரா உயர்கை தர முன்னார் பெயராத நிலையிலே இருந்து கொண்டு சமாதி நிலை கூடும் பண்ணார் ஆசையை விட்டாக அவ அப்போவே என்ன பண்ணுறது அது வர்றதான துல்லபம் ஒரு நாள் நாளில் முடிகிற காரியமில்லை அந்த கோடி ஜென்மங்கள் அபியாசம் பண்ண வேண்டியிருக்கு அபியாசம் பண்ணால் தான் வரும வழிய சும்மா வாய் சூழலில் வர்றதில்லை வாயுவேதான் தம் பயிற்சி லாபம் அடைய முடியாது ஆத்மலாபம் அடைய முடியாது அனாத்மலாபம் அடையலாம் பொருள்கள் போ கிடைக்கலாம் அவ்வளோதான் துக்க நிகழ்த்தி ஏற்படாது துக்க பிராப்தி உண்டாகும் துக்கம்தான் கூடும் அதனால் அபிமானம் ஆசைகள் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு பாடுபடணும் அதான் பாடுபடுறது இப்போல்லாம் மூச்சுக்கள் ஆனவர்கள் ஆசைகளை குறைக்கிறது பாடுபடணும் அஞ்சான காலத்தில் ஆசைகளை உறுதி செய்து பாடுபட்டாங்க அதையும் அழுத்துக்கொண்டிருந்தாங்க இப்போ குறைச்சிக்கிட்டே இருக்கணும் எந்தளவு குறைகளும் அந்தளவுகள் ஆகந்தான் யாதரின் யாதரின் நீங்கியான் நுகதல் அதில் அதிலும் எதிரி விடுபடுறான் அதில் எதிரில் துக்கத்திலும் விடுபடுறான் துக்கமே தான் சொல்றார் வசத்திலம் மட்டுண்டம் மட்டும் பராமுகமாகினாலும் மட்டும் விசத்தில் உள் வழி பார்வையாமி இப்படி நிரந்தர பழக்கத்தால் வசத்திலுள் மனம் நின்று சின் மாத்திரமாயின் மைந்த கசத்து தேகத்திலிருக்கின் ஆனந்த களல் இந்த சரீரமோ துக்க சேவம்தான் ஆனாலும் சுகப்பிராப்த உண்டு ஏன்னா அதில் சரீரத்தின் மூலமாக இல்லை மனதின் மூலமாக மன அமைதி தான் காரணம் ஆசையற்ற மனம் அமைதியாக இருக்குது அமைதிக்கு பிறகு வரக்கூடிய ஆனந்தம் தான் ஆனந்தம் வெளியில இருக்குது மனதை அமைதிப்படுத்துகிறது தானே இவ்வளோ வேலை வாஞ்சிட பதார்த்தங்கள் கிடைக்கும்போது மனது அமைதி அப்போ தைக்காமல் பானம் இலக்கணம் சுகத்துக்கு இலக்கணம் எந்த பொருள் வேண்டாம்னு சொல்லும்போது அந்த மனதில் சஞ்சரமில்லாமல் இருக்கும் வேணுமன்னால் வாங்கிட்டு விறுத்தி சஞ்சரப்படுது கடைசியாக அமைதி அடையுது அப்புறம் மீண்டும் முன்னோர் உயர்த்தி வேணுமன் பொருள் சொல்லும்போது அது சஞ்சரப்படுது எதுவுமே வேண்டாம் அமைதியாக இருப்போம் உபாசனம் சமபாவனை நடுவிலைமை இதெல்லாம் பழக பழக மன அமைதியாகவே இருக்குது எப்போதும் அப்போது சஞ்சானது இருக்கு ஸோ விரிஞ்சிக்கிட்டே இருக்குது அதுதான் சுகத்தை இலக்கணம் அப்போது இது தீவிரமாச்சினா சமாதியும் கூடும் அப்பியாச பழத்தினால இதுதான் சொல்கிறது இது சாமான்யம் வந்துடுறதில்லை ஜனகராஜன் பல காலம் அபியாசம் பண்ண பிறகு அஷ்டாவுக்கிறவர்கிட்ட என்ன ஞானம் வரலையே வரலையே அப்படின்னு துக்கப்பட்டாலும் அந்த தீவிரம் காட்டுது அது ஏக்கம் அப்புறந்தான் அவர் சொன்னார் எல்லாத்தையும் விட்டு நிலை வந்தால் தான் நான் எல்லாம் விட்டுட்டேன்னே இனி என்ன இருக்கு எங்கிட்ட ராஜ்யந்தான் இருக்குன்னார் அது வேணா விட்டுடுறேன் சரி விட்டுரு இந்த ராஜ்யம் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னா சரி எனக்கு கொடுத்துரு தாராவம் கொடுத்துரு கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு அப்போது எனக்கு எதுவுமே உரிமை இல்லை இல்லை உனக்கு எதுவுமே உரிமை இல்லை இனி அது எங்கேயோ எப்படி பிரார்த்தம் நடக்குது அப்படி நடக்கட்டும் என்று சொல்லி குதிரை மேலே ஏற போனார் ஏறு ஒரு கால் ஊனி அந்த பக்கம் கால் போடும்போது அப்படியே சமாதி வந்துருச்சேன் அவருக்கு அப்படியே வித்த தர்க்கசுத்தமாக நிற்குதான் கால் சமாதி வந்துருச்சுன்னா அப்படி நிற்கும் அப்போ மந்திரி பெருவானா பார்த்தாங்களாம் ஏ ஆறு கோணல் அஷ்டாவுக்கிறார் எட்டு கோணலோடைய ஏ பாப்பானி எங்கள் ராஜாவும் மந்திரம் போட்டு நிறுத்தி போட்டேன் இப்போது பழையபடி கொண்டு வரையா கொண்டு கொண்டு போடுவாங்கிறாங்க ராஜா பழையபடி கொண்டு வரணும் கொண்டு போடுவாங்கிறாங்க அப்பா கொஞ்சம் பொறுங்கப்பா நான் ஒன்றும் வித்த கொஞ்சம் நேரம் கழித்து என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோ அப்புறம் என்ன கொண்டு போடுவேன்னார் நேரம் கழிச்சு அவருக்கு சந்திலேருந்து வெளியே வந்து கால எடுத்து இறங்கினார் அப்போது வந்து ஒரு உணர்வு ஏற்பட்டது தான் இது போன்ற ஒரு ஆனந்தத்தை இது நான் கண்டதே இல்லையே ராஜபோகபாகியங்கள் ராணிபோகபாகங்கள்னால் அதெல்லாம் அல்பமாக போச்சு பிள்ளை வழக்குலாம் பிரமானந்தமாக இருக்கேன் இப்போது இப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை கொடுத்த குருநாதா உங்களுக்கு நான் என்ன கைமாறி செய்ய முடியும் அப்படின்னு கால்கும் போகிறாரன் அப்போதான் அவங்க பார்த்தாங்களா ஓ இது வித் வித்து இது எதுயா ஏதோ ஆத்மயானந்தான் போர் சொல்கிறாங்களா அதுதான் போல இருக்கு இருப்பேன் சாதிக்கிட்டாங்களா அப்புறமேலும் சொன்னாராம் சரி இனிமேல் இதே கடைப்பிடிச்சிக்கோ தீவிரமாக இந்த எண்ணம் விடுபாடு மனதில் இருக்குமே உனக்கு இடையிடையே சமாதி வரும் அப்படி இல்லைன்னாலும் ஜாக்கிரவாசையிலும் மனசு அமைதியாக இருக்கிறதுனால சசுகம் கிடைக்கும் என்று சொன்னார் சரி என்றார் சரி எனக்கு ராஜ்யம் கொடுத்துட்டேன் நான் என்ன பண்ணுறேன் நீ சிஷனானதால் சொன்னபடி கேட்கணும் சரி இந்த ராஜ்யத்தை நீயே என் பிரதிநிதியாக ஆட்சி பண்ணணும் இந்த ஆச்சுக்கோ அப்படி கொடுத்துட்டு யார் போய்ட்டாரன் அப்புறம் ராஜ்யபாரம் இருந்தாலும் கூட துக்கம் இல்லாமல் இருந்தாராம் எதிலே ஜனகராஜா கிட்ட ஜனகராஜா அப்படின்னார் இது என் குறிக்குது ஆசை விழுவல் என்ற ஒரு நாள் அந்த ஆள் வந்துடுதில்லை அது பல காலம் அப்பியாயிட்டே வந்தார் பரிபாக மகிழ்ச்சி ஆனால் கிட்டுது அது ஏன் அந்த மனசுக்கு எப்படி கிட்டதுன்னு சொன்னால் இதுவரைக்கும் இந்த ராஜ்யம் எனது எனதுன்னு இப்போ உரியவர்கிட்ட கொடுத்தாச்சு எனக்கு எதுவுமே இல்லை நான் விடுபட்டவன் நான் முற்றிலும் விடுபட்டு விட்டேன் ஆத்மா விடுபட்டது அந்த நிலையை என்னை பெற்றுவிட்டேன் இனி பஞ்சகோஷங்கள் நான் அல்ல என்ற ஒரு திடமேற்பட்டு போச்சு அந்த மனசுக்கு அந்த திடத்தின் காரணமாகத்தான் மனசு நின்றது அந்த மனதை எங்கே பாரிறதுக்கு வழி இல்லை அப்படிப்பட்ட நிலை வர காலம் வரைக்கும் அபியாசம் பண்ணத்தான் வேணும் ஆகவே மன ஒழுக்கம் மனதில் உள்ள ஆசைகளை குறைக்கிறது தான் அபியாசம் ஒழிய அது அத்தியாசமெண்ட் பெரும் ஒரு நாள் என்னால முடியாது அந்த ஜென்மங்களில் சம்பாதித்த இந்த ஆசா பாசங்கள் எல்லாம் ஒரு ஜென்மத்திலே போயிடாது முடிஞ்ச வரைக்கும் அப்புறம்லாம் ஆசையெல்லாம் குறைச்சி புட்டு குறைச்சிக்கிட்டே வந்து அப்படி விவகாரம் பண்ணுறது விவகார காலங்களில் ஆசையை நிமித்தமாக செய்யாமல் கடுமை நிமித்தமாக செஞ்சாக்க எந்த வாரம் செய்யலாம் அதில் எந்த விதமான தொய் தீங்கு வர்றதில்லை லாபமோ நஷ்டமும் சாபான உந்துடும் ஆசை நிமித்தமாக செய்யக்கூடிய விவகாரங்களாக துக்கம் வர்றது காரணம் இப்படி எதிர்பார நடக்கலையே என்ற இயக்கம் வர்றது காரணம் பிறகு ஏதோ சரி நாம் இந்தந்த சூழலில் இந்த கடமையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் வியாபாரிக்கு வியாபாரம் கட கடமை உத்தியோச உத்தியோசம் கடமை தொழிலாளி தொழிலாளி கடமை வாத்தியார் வாத்தியார் கடமை எல்லாம் இருக்குது அந்தந்த கடமைகளை சிறம்பட செய்வோம் என்று உறுதியோடு செய்யும்போது அதில் வரக்கூடிய பலன்கள் அனுகூலமோ பிரதிக்கூலமோ கூடுதலோ குறைச்சலோ சாபானம் வந்துடும் கிடைத்ததில் திருப்தி வரும் அப்படி திருப்தி வரும்போது சாந்தம் ஏற்படும் இது அபியாச பலம் அதிகமாக ஆக ஆக அந்த ஆசைகளை வெற்ற நிலை தொடரும் அர்த்தம் இப்படிப்பட்ட நிலையைத்தான் மூச்சுக்கள் க கடைபிடிக்க வேண்டியது அதனால தான் அந்த அய்மானத்தன்மையை போக்குறது இதுதான் வழி அதான் கஷ்ட ஜகத்தில் இருக்கிறோம் ஆனந்த கடல் வடிவாகாயே என்ன அப்படிப்பட்ட நிலையை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒன்றே நல்லா செய்யணும்னு சாஸ்திரம் சொல்ல செய்யவும் முடியாது அது சிறுகை சிறுக அசத்தில் எம்மட்டும் அம்மட்டும் பராமுகமாகினால் அம்மட்டும் விஷத்தில் உள்வழி பார்வையாம் இப்படி இரந்திர பழக்கத்தால் அசத்தில் உண்மனம் நின்று சிறு மாத்திரம் ஆயுதின்மைந்தான் கச தேவத்தை வைக்கணும் ஆனந்த கலர்வடிவாவாயே என்று சிறுகச்சிறுகைத்தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் தாக்கு தேகாதி என்கண் அகம் அகம் எனவே என்றும் அறவும் ஈதைமானிக்கும் அப்போது நான் நான் என்ற போய் இது நான் அல்ல நான் அல்லன்னு பாவனை பண்ணும் எது நான் அதிஷ்டானந்தான் நான் குடசன் பிரம்மம் குடசனே நான் பிரமமே நான் இப்படிப்பட்ட பாவனையை தீவிரப்படுத்தணும் சரீரத்தில் நான் என்றும் எனது என்றும் வரக்கூடிய பாவனைகளை குறைக்கணும் அப்படி செய்தாக இந்த மானங்கள்லாம் கொறைய குறைய ஆனந்தம் வெளிப்படும் என்று சொல்ல மேனும் சுபாவமாக கோசமீது நிகிளமாம் விவகாரத்தை நிர்வகிக்கின்ற ஜீவன் புகழாரம் பாவம் யாவும் பூர்வ வாதனைக்கு தகுதா செய்தவற்றிய பயன்புஷி